வணக்கம் இருபத்தி ஆறு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நற்றினியின் புதரிவு குவியலுக்காக நானுங்கள் அனு நான் ரெட்டிபெட்டி பாரதி பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு படிக்கிறேன் நேற்றைய கேள்விக்கான பதில்கள் இதோ ஒன்று நெசட் என்பது இஸ்ரேல் நாட்டுடைய பாராளுமன்றத்தின் பெயராகும் இரண்டு உலகின் மிகப்பெரிய சூரிய ஒளி மின் உற்பத்தி மரம் மேற்கு வங்கத்தில் உருவாக்கப்பட்டுள்ளது மூன்று இந்தியாவின் முதலாவது பெண் மற்றும் மூத்த இறுதி நோய் நிபுணர் பத்மாவதி இனி இன்றைக்கான கேள்விகள் இதோ ஒன்று இந்தியாவின் மிக உயர்ந்த விருதான பாரத ரத்னா பிரணாப் முகர்ஜிக்கு எந்த ஆண்டு வழங்கப்பட்டது இரண்டு சமீபத்தில் எந்த மாநிலம் அரசியலமைப்பின் ஆறாவது பட்டியலில் சேர்க்கப்படுவதற்கு வேண்டி ஒரு தீர்மானத்தை இயற்றியுள்ளது மூன்று இந்தியாவின் பெண்களுக்கான முதல் சர்வதேச வர்த்தக மையம் எங்கு அமைக்கப்பட இருக்கின்றது இதற்கான பதில்களை நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம்